அடுத்து சிறப்புரை நம்முடைய கோவிலூர் மடாலயத்தை சார்ந்த வேதாந்தி தவ்திரு வெங்கட்ராமன் அவர்கள் தம்முடைய சிறப்புரை வழங்குமாறு அழைக்கிறோம் ஆறுமுக நம்பிக்கை பொன் ஞானகுருவானியே உள்ளாடு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபரம்தாஸ்மே ஸ்ரீ குரவே நமக ஆடக நா நின் குரைய மன்னமே நின்னுடைய பாடகமும் சீரடியும் பற்றினே தேடரி அற்புதமே அம்மே அணங்கே மாணவரும் கற்பகமே நாயனை கா தில்லை முக்குருணி விநாயகன் தன்னை சேந்தனை கற்ப கலிற்றே எல்லையில் நடனி சிகாமணி தன்னை எழு சிவகாம் சுந்தரியை தொல்லையில் அமல் மூலநாயகன தொகல ரூமய பார்வதியை நல்ல மாதவ பொன் அம்மலகுரு நாள்தோறும் இறங்கி ஏற்றிடுவான் கோவிலூர் மடாலயத்தின் போட்டுதலுக்கும் மதிப்புக்கு அரிய சன்னிதானம் அவர்களுக்கு என் வணக்கம் இந்த மாநாட்டு நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களுக்கும் என் வணக்கம் வேதாந்தம் என்னும் பார்க்கடல் ஒன்று கைவல்யா நவநீதம் என்னும் அந்த மோட்ச வெண்ணியை திரட்டி அளித்துள்ளதாக தானவராயசாமிகள் குறிப்பிடுகிறார் அந்த மோட்சை வெண்ணியை பருகுவதற்காக வேதாந்தம் என்னும் பார்க்கடல் அலைக்கடலாக இங்கே தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் கேரளாவில் திருவனந்தபுரத்திலிருந்து வந்துள்ள மும்ச்சைகளாக உங்களை அனைவருக்கும் அடையனுடைய வணக்கம் இங்கே நான் பேச உள்ள தலைப்பும் அந்த பாடலில் தான் உள்ளது இந்த பாடல் என்ன என்று பார்ப்போம் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூறு புடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்களெல்லாம் அதனை காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தே இந்த கைவல்ய நவநிதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே என்று குறிப்பிடுகிறார் விடயமன் தின்று அலைவரோ என்று சொல்லும்போது இந்த மண் என்ற சொல்லுக்கு சாரமற்ற சர்க்கையான இந்த விஷயத்தை யாராவது பின்பார்களா அல்லது புசிப்பார்களா என்று கேள்வி கேட்கிறார் இந்த மண் என்ற சொல்லுக்கு நாம் உலகம் என்று பொருள் கொள்வோம் ஏன்னா இந்த கைவி முதல் பாடல் நூலில் முதல் பாடல் வந்து நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது நித்தியமான வஸ்து எது அனித்தியமான வஸ்து எது என்றால் அந்த விவேகம் வேண்டும் என்று சொல்கிறார் நித்தியமானது எது என்றால் அது ஆன்மா அனித்தியம் எது என்று சொல்லும்போது அது அனான்மா என்று சொல்லப்படுகிறது அதாவது நாம ரூபமாக உள்ள அனைத்துமே அனித்தியமானது நாம் கண்ணால் காணக்கூடியது அனைத்தும் அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதமும் நாம் கண்ணால் காணக்கூடிய அனைத்துமே அனித்தியம் என்று சொல்லப்படுகிறது ஏன் இவைகள் அனித்தியம் என்று சொல்லப்படுகிறது என்றால் இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழியக்கூடியது அதனால்தான் இவக அண்ணா அனித்தியம் என்று சொல்லப்படுகிறது நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை யாருக்கு உள்ளது என்றால் அது மனிதர்கள் இல்லை அதுதான் வள்ளுவர் சொல்லும்போது நெருநல் உலனொருவன் இன்று இல்லை என்ற பெருமை உடைத்து இவ்வளவு என்று சொல்கிறார் ஏன்னா இந்த உலகம் எத்தனையோ பெயர்களை பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்து வந்திருக்கிறது அப்படியேப்பட்ட உலகம் அதுதான் பெருமைக்குரியது ஆனால் மனிதர்களாக நாம பெருமைக்குரியவர்கள் அல்ல நாமும் அழியக்கூடியவர்கள் அதாவது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த உலகம் தோன்றி ஐநூறு மில்லியன் ஆண்டுகள் ஆகின்றது இன்னும் ஒரு ஐநூறு மில்லியன் ஆண்டுகள் சென்றால் இந்த உலகம் அழிந்துவிடும் என்று சொல்கிறார்கள் சூரியனில் உள்ள ஹைட்ரஜன் மூலக்கூறு ஒன்றொரு ஒன்று இணையதுனால வெப்பம் வெளிச்சம் உண்டாகிறது அந்த வெப்பம் வெளிச்சமம் இன்னும் ஒரு ஐந்து பில்லியன் ஆண்டுகள் வரை தொடர்ந்து செயல்படும் என்றும் அதுக்கப்புறம் அந்த செயல்பாடு இருக்காது அப்பொழுது இந்த சூரியன் அஸ்தமித்துவிடும் அதே சமயத்தில் உலகம் அழிந்து என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அதே தான் இந்த உலகை பிரம்மன் படைத்தான் இந்த உலகம் பிரம்மனுடைய ஆயுள் முடியும் போது அழிந்துவிடும் அல்லது பிரளயம் ஏற்படும் போது அழிந்து என்று சொல்வார் ஆக இந்த அனான்மா என்று சொல்லும்போது உலகமான அனான்ம விஷயங்கள் என்று நாம் நமக்கு இந்த தத்துவங்களை விளக்கும் போது முப்பத்தாறு தத்துவங்களை சொல்கிறார்கள் தத்துவம் எதை பற்றி என்றால் இந்த உலகமான அனான்மை விஷயங்களை தான் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் தத்துவத்தை நமக்கு விளக்குகிறார்கள் என்றால் இல்லை அது மனவாக்கு எட்டாது அது மௌனமாக காட்டும் வேதம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் உதாரணமாக இந்த தூள சரீரத்துக்கான தத்துவம் ஆறு அதாவது தோல் மாம்சம் ரத்தம் எலும்பு நரம்பு மஜ்ஜை இந்த ஆறும் நாமா என்று விசாரணை செய்தால் அவை நாம் அல்ல ஏனென்றால் அவையெல்லாம் அசத்து ஜடம் துக்கம் அவே அது நாம் அல்ல என்று இப்படி ஒவ்வொரு தத்துவங்களையும் நாம் விசாரணை செய்து நீக்கிக் கொண்டே வருகிறோம் அவ்வாறு நீக்கொண்டு வருகின்ற அந்த அனைத்து தத்துவங்களும் அல்லது அந்த விஷயங்கள் பார்த்தா அது உலகமான அனான்மை விஷயங்கள் ஆகவே நாம் விஷயம் என்று சொல்லும்போது உலகமான அனான்மை விஷயம் என்று சொல்லலாம் அதோடு இல்லாம நமக்கே இந்த சிறன மன நிதித்தியாசனத்தை பத்தி சொல்லும்போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இரண்டு வகையா சொல்லுவார்கள் அசம்பாவனை விபரீத பாவனை என்று இந்த அசம்பாவனை என்றால் அதாவது அதே இரண்டாக பிரிக்கிறார்கள் பிரமான கத அசம்பனை பிரமேகத என்று பிரமாண கத என்றால் வேதம் அல்லது சுருதி ஆன்மாவை பிரதிபாதிக்கிறதா அல்லது அனான்மாவை பிரதிபாதிக்கிறதா என்று உள்ளதாகும் சந்தேகம் ஏன்னா இப்ப ஏற்கனவே சொன்னது பல முப்பத்தி தத்துவங்களையும் நம்ம விளக்கும் போது உலகத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லி இது நாமா நாமா என்று கேட்கிறோம் அது அல்ல அல்ல என்று சொல்லி வரும்போது நமக்கு என்ன தோணும் இந்த உலக விஷயங்களை தான் நாம் இதுவரை பேசுகிறோம் பார்க்கிறோம் கேட்கிறோம் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படும் அதனாலதான் இந்த உலகமான அனான்ம விஷயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா ஒரு மாணவன் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த வகுப்பாசி என்ன சொல்கிறார் இந்த ஆண்டு தேர்வுக்கு தென்னை மரும ஒரு அதன் பயன்பாடு என்ற தலைப்புல கட்டுரை அதை நன்றாக படித்துக் என்று சொல்கிறார் அந்த குறிப்பிட்ட மாணவன் என்ன செய்கிறான் ஆசிரியரே சொல்லிவிட்டார் அப்புறம் என்ன என்று சொல்லி அந்த ஒரு கட்டுரை மட்டும் படித்தான் மற்ற கட்டுரைக்கும் அவன் படிக்கவில்லை பிறகு தேர்வுக்கு சென்றபொழுது அங்கே கேள்வி பசு ஒரு வீட்டு விலங்குகின்ற தலைப்பில் ஒரு கேள்வி கேட்டுப்பார்கள் நாம இருந்தால் குழம்பு போயிருப்போம் பதற்றம் முழங்கியிருப்போம் ஆமா எதை பற்றியும் கவலைப்படவில்லை விடைத்தாளை வாங்கினான் பசு ஒரு வீட்டு விலங்குகின்ற தலைப்பிட்டு இவன் என்ன படித்தானோ இந்த தென்னை மர்மம் அதன் என்ற தலைப்பை பற்றி வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி அப்படியே எழுதி கொண்டே வருகிறான் முடிவில் இவறு பயன்படும் சென்னை மரத்தில் மக்கள் பசுமாட்டை கட்டி வைப்பார்கள் என்று எழுதி விட்டான் அது போலதான் நமக்கு இந்த உலகமான விஷயங்களை தான் அதிகமா எடுத்து சொல்லி பிரமத்தை பற்றியோ இல்லை ஆன்மாவை பற்றியோ சொல்கிறார்கள் சொல்லுவதில்லை ஏன்னா அது மனம் வாக்கு எட்டாது மௌனமாக கட்டும் வேதம் என்று சொல்லப்படுகிறது அதுதான் கைவல்லியத்தில் சொல்லும்போது இந்த கைவெளிய நவனத்தை அடைந்தவர் விடயமணி தின்று அலைவரோ என்று சொல்லும்போது உலகமான அனான்ம விஷயங்களை தின்று அலைவரோ என்று நம்ம பொருள் கொள்ளலாம் சரி இந்த அனான்ம விஷயங்களை உலகமான அனான்ம விஷயங்களை நாம் எவ்வாறு அனுபவிக்கிறோம் என்றால் இந்த ஐந்து பொறிகள் வாயிலாக அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படுகிறேன் இந்த ஐந்து பொறிகள் வாயிலாக ஆமாம் இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கிறோம் சரி இந்த ஐந்து பொறிகளும் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால் ஐந்து தலை அந்த பாம்புக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அதாவது குப்பனே ஒரு பாடல் மெய்வாய் கண்ணோடு மூக்கு செவியால் உண்பது விடயம் விடயம் யாவும் ஐவாயில் அறவ என உற்றுநல் மனோதிருத்தி அவை அறிவதாகி பொய்வாயின் செயல்கள் எல்லாம் ஜீவ போதும் வேறாய் தைவாய் வெண் பறி போல் திரிபிடிக்கும் சாட்சி தானே தானாம் என்று சொல்லும்போது ஐவாயில் அறவு என குறிப்பிடுகிறார் அதாவது ஐந்து வாயுடைய அல்லது ஐந்து தலையுடைய அந்த பாம்புக்கு இந்த ஐந்து ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இந்த பாம்பினுடைய தலையில் என்ன இருக்கும் விஷந்தா இருக்கும் அப்போ இந்த ஐம்பொறிகளும் எதை அனுபவிக்கிறது என்றால் விஷத்தை தான் அனுபவிக்கிறது அப்போ விஷமானது ஆபத்தை என்றால் அந்த விஷம் கூட ஆபத்து இல்லை ஆனால் இந்த பொறிகள் அனுபவிக்கின்ற விஷயங்கள் இருக்குது அதுதான் ஆபத்து என்று சொல்கிறார் வாசிட்டதில் சொல்லும்போது செறிவரு வயத்தில் வந்த புந்தியால் சித்தன் தன்னை பரிகரியாது விட்டால் மற்ற பரிகரிப்பது என்னாலோ விரிவிடம் விடமதன்று விடயமே விடமாம் புரிவிடம் கொள்ளுதோர்மை புலன் மறுபிறப்பும் கொள்ளுமே என்று சொல்றார் விரிவிடம் என்று சொல்லும்போது பரவுகின்ற இந்த விஷமானது விஷம் அல்ல ஆபத்து அல்ல என்று சொல்றார் அதாவது ஒரு எட்டி மரக்கனி காயோ அல்லது அரளிவதையோ அதை நாம் முறைகேடாக பயன்படுத்தும்போது நமக்கு அது மரணத்தை உண்டு பண்ணும் ஆனால் அந்த மரத்தின் கீழே நாம் நிற்பதோ உட்கார்வதோ நமக்கு எந்த ஆபத்தையும் கொடுக்காது அதே போல் என்று சொல்லப்படுகிற பாம்பூடம் நாம் அதுக்கு தொந்தரவு பண்ணாத வரையில் ஒரு இடையூறு செய்யாத வரையில் அவைகளாக நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அதனால்தான் விரிவிடம் விடமது என்று சொல்கிறார் அதுக்கடுத்ததாக விடயமே விடாமா என்று சொல்லும்போது விஷயங்கள் இருக்குத அதுதான் விஷம் என்று சொல்றார் ஏன்னா புரிவிடம் கொள்வதோர்மை இந்த மரணத்தை உண்டு பண்ணுகின்ற விஷயம் இருக்குதை அது ஒரு உடலை தான் கொள்கிறது என்று சொல்றார் ஏன்னா இப்போ ஒருவரை பாம்பு தீன் விடுவதாக வைத்துக் கொள்வோம் அவருக்கு மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விடுகிறார் அவர் அடுத்த பிறவிக்கு இந்த விஷயமானது அவருக்கு செல்லுமாட்டால் செல்லாது அது இந்த பிறவியோடு முடிந்துவிடும் அதனால தான் புரிவிடம் கொள்வதோர்மை ஒரு உடலை தான் அந்த விஷமானது கொள்ளுது ஆனால் புலன் மறுபிறப்பும் கொள்ளும் என்று சொன்னார் புலன் என்றால் சத்தம் முதலான ஐந்து விஷயங்கள் இருக்குதே அது புலன் என்று சொல்லப்படுது இந்த ஐந்து விஷயங்கள் வாயிலாக நம்மை நாம் அறியாமலே உலகில் பல பிறவைகளாக பிறந்து இறந்து வந்து கொண்டு அதனால தான் இந்த புலன்களிலே நாம் மனத்தை செலுத்த செலுத்த நமக்கு அடுத்தடுத்து பிறகு வந்து கொண்டே இருக்கிறது கைவிடத்தில் சொல்லும்போது அழிவிடாத தற்பதந்தனை மைந்தனை அகமொத்தவர் சேர்வார் வழி நடப்பவர் பராமுகமாயினால் மலர்ந்த கண் இருந்தாலும் வழிதரும் பிறவி கடல் அழுந்துவர் பரகதி அடையாறே என்று சொல்லும்போது இந்த உலக விஷயங்களிலே மனம் செல்ல செல்ல நமக்கு வெளிமுகமாக செல்ல செல்ல இந்த புலன்கள் விஷயங்களில் இன்பம் ஏற்பட்டு நம்மை நாம் யாரென்றே அறிவதில்லை இந்த பொறி புலன்களில் நமக்கு என்ன பெயர் என்றால் ஞான சாதனம் என்று பெயர் இதை நாம் நம்மை அறிவதற்காக பயன்படுத்த வேண்டும் வழியா இந்த உலக விஷயங்களிலே செலுத்தி இச்சை வைத்து பற்று வைத்து நம்மை நாம் அறியாமலே பல பிறவிகளாக இறந்து வருகிறோம் அதனால்தான் ஆதிசங்கர் சொல்லும்போது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்று சொல்லும்போது மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு மீண்டும் தாயின் வயிற்றில் உறக்கம் அல்லது கருப்பையில் பிறப்பு என்று சொல்கிறார் இப்படி இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து வந்து கொண்டே இருக்கிறோம் அதே ராமன் கூட என்ன சொல்கிறார் அந்த முறையில் பிறப்பதற்கே பிறப்பது மீண்டும் இறப்பதற்கே அனிச்சமையாகும் என்று சொல்கிறார் அதாவது அந்த முறைகள் என்றால் இறத்தல் நாம் எதற்காக இருக்கிறோம் மீண்டும் பிறப்பதற்காகத்தான் சரி மீண்டும் எதற்காக பிறக்கிறோம் மீண்டும் பிறப்பதற்காகத்தான் இப்படி மாறி மாறி நாம் பிறந்து கொண்டே இருக்கிற மொழியை நம்மை நாம் அறிவதில்லை என்று குறிப்பிடுகிறார் இத ஒரு படி மேலாக போய் திருமூலரான சான்றுகிறார் நம்ம என்ன என்றால் பின்னை நின்று பிறவி பெறுவது என் முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்லும்போது பின்னை நின்று பிறவி பெறுவதன் இனி அடுத்தடுத்து பிறந்த என்ன பயன் ஒரு பயணமே இல்லை ஏன்னா எத்தனையோ பிறவில நீ பிறந்திருக்கிறாய் அதனால் என்ன பயன் ஒரு பயனில் நீ பிறந்து கொண்டே இருக்கிறாய் அதுக்கு அடுத்த என்ன சொல்கிறார் முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார் அதாவது முன்னைனா முற்பிறவி முற்பிறவில நீ முயன்று தவம் செய்யவில்லை என்ன தவம் மீண்டும் பிறவாத நிலையை அடைய வேண்டும் அல்லது புருஷார்த்தமாகி அந்த மோற்றத்தை அடைய வேண்டும் என்று நீ விரும்பவில்லை இச்சை செய்யவில்லை அதனால தான் நீ பிறந்திருந்து வந்து கொண்டே இருக்கிறாய் என்று இப்படி நாம் பல பிறவைகளால் பிறந்து வந்து கொண்டே இருக்கிறோம் படர் மூர்க மாமணமே வீணாய் தோன்றி பருக்கின்ற செவித்தொழில்கள் சத்தம் தொடர்கின்ற புந்தியினால் மிருகமே போல துஞ்சிட வேண்டாம் தோலின் தொழிலை மேவி அடர் பரிசோகன் முகமாவதால் துன்பம் அடியாக பிடிக்கு அன்பாம் யானை போல மடமை மிகு மூக மாமனமே என்றும் மாறாத ஆபத்தை மறுவ வேண்டாம் உருவ திறன் நோக்கு விடியில் செய்தி விட்டு இவ்விளக்கை உணராதாகி விழியுரு வீட்டில் போல் இறக்க வேண்டா மனமே நாவின் விருத்தி மேவி எளிதறிந்தி உணவுகளின் ரதத்தாலே இறை தூண்டில் கவர்மெண்ட் போல் இறக்க வேண்டாம் நளின இதயத்துள் உயிர்நெறி போய் கந்த நாடத்தால் கட்டுன்னையில் நனை கொண்டே போல் என்று குறிப்பிடும்போது சத்தம் தோட்டங்கின்ற புந்தியினால் மிருகமே போல் துஞ்சிட வேண்டாம் என்று சொல்றார் அதாவது சத்தத்துனா இங்கே மிருகம் என்று சொல்லும்போது வட மொழியில் மிருகம் என்றால் தமிழ மான் மானை பிடிப்பதற்காக வீடுகள் என்ன செய்வார்கள் இனிமையான கானம் வாசித்துக் கொண்டே சொல்வார்கள் அந்த கானத்துக்காக மயங்கி அல்லது அந்த சத்தம் தொடர்கின்ற வழியில் இந்த மானது அவர்கள் பின்னாடியே அந்த ஓசையின் பின்னாடியே செல்லும் அப்பொழுது அவர்கள் விரித்துள்ள அந்த வலையிலே அகப்பட்டு கொண்டு பிறகு இறந்து விடுகிறது அது இந்த சத்தத்தினால் இந்த புலன்கள் விஷயத்தினாலே அது இறந்து போவதற்கு உதாரணம் சொல்வார்கள் அதே போல் யானையானது பரிசிகிச்சைக்காக இறந்து போகிறது அதையும் வேடுவர்கள் பிடிப்பதற்காக ஒரு பெண் யானையை மாட்டத்தில் கட்டி வைத்து விடுவார்கள் அதிகளை ஒரு பெரிய பள்ளம் தோண்டி செடி பொடிகளை போட்டு மூடி விடுவார்கள் இந்த பரிசு இச்சைக்காக ஆணி ஆணையானது அங்கே உள்ள ஆபத்தை உணராமல அந்த பள்ளத்தில் விழுந்து துன்பப்படுகிறது அதே போல் வீட்டில் பூச்சியானது விளக்கின் ஒளியினாலே அது இறந்து போகிறது மீனானது துன்றில் உள்ள அந்த உணவின் சுவைக்காக ஆசைப்பட்டு அந்த கொக்கில மாட்டி இறந்து போகிறது வண்டானது மலரில் உள்ள அந்த வாசனையால் தவறப்பட்டு அதில் உள்ள தேனையை அதிக அளவில் மயங்கிய அந்த தேனில விழுந்து மீண்டும் பறக்கும் போ இப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு புலன்கள் வழியாக மனதை செலுத்தி தமிழ் யார் என்று அறியாமலே இறந்து போகிறது இந்த ஐந்து புலன்களும் நம்மிடம் ஒருங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய நிலைமை என்ன என்று கேள்வி கேட்கிறார் உரைத்த மிருகம் கழுது வீட்டில் மீன் ஊரு ஓசி ஒளி ரதம் நாட்டம் என்ன நிறைத்து ஒன்று ஒன்றால் மாய்ந்து போகும் நிலையழிக்கும் இவை ஐந்தும் நேரில் கூடி கரைதில் உருவோருக்கு இன்பம் எங்கே நமக்கு இன்பம் எங்கே கிடைக்கும் என்றே கேள்வி கேட்கிறார் எத்தனை எத்தனை நீத்தாய் அகிலத்தை பரஞ்சுடராக இருக்கும் ஜோதியை அத்தனை அத்தனை தோன்றும் என்னால் மட்டும் அனைத்தும் விடா என்ன அன்னால் மட்டும் தத்துவமா பொருள் ஏதா தத்துவமா பொருள் என்று சொல்லும்போது அந்த உண்மையான பரம்பொருள் நமக்கு அடைய முடியாது எவ்வளோக்கெவ்வளோ நம்ம மனம் வெளியில் செல்கிறதோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம உலக விஷயங்களை பற்று நமக்கு அந்த உண்மை பொருள் சகலமும் போனால் சேடம் தானா என்று சொல்கிறார் அதாவது எல்லாம் விட்டோம்னா சேடம்னா எஞ்சி இருப்பது எது எஞ்சி இருப்பது நம்ம அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் முப்பத்தைந்து தத்துவங்களையும் நீக்கி நீக்கி கொண்டே வரும்போது எஞ்சி இருப்பது எதுன்னா அந்த முப்பத்தாறாவது தத்துவம் அந்த முப்பத்தாறாவது தத்துவம் எது மனம் வாக்கு கேட்டாது என்று சொன்னோமா அது தானாக வெளிப்படும் என்று சொல்றார் இப்பொழுது எல்லாம் விட்டால் அதுதான் அச்சுதா சாமியில் ஒரு பாட்டுப்படுவார் எல்லாம் விட்டு பார் இளங்கும் ஒலி பொங்கும் பயனில்லை துட்டமனமே தொல்லை எல்லாம் விட்டுப்பார் இளங்கும் எல்லாரும் பிரம்மவித்தை அல்லாத கல்விகளால் வல்லாண்மை கொண்டவர்க்கும் செய்தழிவர் எல்லாம் விட்டுப்பார் இலங்கும் சந்ததம் அச்சுதனை சிந்தித்து உலகில் உய்ய வந்த மார்கம் தன்னை மறந்து திரிந்து அலைவதெல்லாம் விட்டு பாளங்கும் என்று சொல்கிறார் ஆக எல்லாம் விட்டால் அதை பொருள் தானாக விளங்கும் என்று சொல்கிறார் விஷய சுகத்துக்கும் ஆன்ம சுகத்துக்குமான அந்த பேதத்தை நாம் பிரித்து அறிய வேண்டும் ஏன்னா விஷே சுகங்களில் கிடைக்கக்கூடிய இன்பம் அது சிற்று திறதாக இருக்கும் அதனால தான் அதுக்கு சிற்று இன்பம் என்று பெயர் ஆனால் இந்த ஆன்மாவை அடையக்கூடிய சுகம் இருக்கிறது அதே நிலையான சுகம் இங்கே சொல்லப்படுகின்ற வேதாந்த கருத்துக்களை கேட்டு குரு முகமாகவும் நூல்முகமாகவும் விசாரணை செய்தால் நம்மை நாம் அறியலாம் அவ்வாறு அறியும்போது அது ஆன்மா இந்த ஆன்மாவே பிரம்மம் பிரம்மமே நாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்